அவர்கள் கூறியதாவது பாங்கின் வாசகங்களை இரட்டை இரட்டையாகவும் கொத காமத்தில் சொலா என்பதை தவிர உள்ள இகாமத்தின் வாசகங்களை ஒற்றையாகவும் சொல்லுமாறு பிலால் லதியல்லாகும் அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள்